நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே ஏழு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் காலமான அசீதா ஒரு எழுத்தாளர் இரண்டு உலக திரையரங்க தினம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் கோவிந்தராஜ் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சமீபத்தில் வெளியிடப்பட்ட டபிள்யூஇஃப் இன் உலகளாவிய எரிசக்தி மாற்ற குறியீட்டு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை வகிக்கிறது இரண்டு சமீபத்தில் நிதியியல் தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்ற இடம் எது மூன்று ரூபாயின் சிக்கல் அதன் தோற்றம் மற்றும் தீர்வு என்ற தலைப்பில் வெளிவந்த புத்தகத்தை எழுதியவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி